நச்சினை வானொலியில் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் தேமுடி முத்துக்குமாரசாமி இன்று ஹெல்மெட் அணிவது நலம் தருமா என்பதை பற்றி அறிவோம் ஹெல்மெட் அதாவது தலைக்கவசம் அணிவது அனைவருக்கும் நலம் தரக்கூடிய பாதுகாப்பான கவசம் இதை அணிவது தண்டனை போலவும் பெரிய சுமை போலவும் பலரும் நினைக்கிறார்கள் வாங்கி வைத்திருப்பார்கள் அது வண்டியின் முன்பக்கத்திலோ அல்லது பின்பக்கத்திலோ அது அல்லது ஒரு ஓரத்திலோ அது கூட்டப்பட்டு தொங்கி கொண்டிருக்கும் பேருக்கு வைத்திருப்பார்கள் கேட்டால் ஏன் அணியவில்லை என்றால் தலை களைந்து விடுகிறது காது கேட்க மாட்டேங்கிறது என்று பல வகையான குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதுபோல இருந்தால்தான் பார்க்க முடியும் பார்க்கலாம் ஆடம்பரமாகவும் வாழலாம் தலை கவசம் அணிய சொல்வதே மிக அவசியம் என்பதற்காகத்தான் தலையை தான் நம் முக்கியமான ஐந்து குலன்கள் அதாவது கண்கள் கால்கள் மூக்கு நாக்கு மற்றும் மூளையும் உள்ளன மூளைக்கு முக்கியமாக எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாத்து கொள்வதுதான் நமது முக்கியமான கடமை கவனக்குறைவால் உயிரிழந்தவர் பலர் நினைவுத்துடன் இன்றி கோமாவில் இருப்பவர் சிலர் அவசரமாக செல்லவும் ஆடம்பரமாக செல்லவும் மகிழ்ச்சியுடன் பெருமையாக செல்லவும் உதவும் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் மிக பேருவியாக உள்ளது என்பதை மறக்கலாமா மறக்காதீர்கள் கண்கள் உலகத்தின் அருமை பெருமைகளை பார்க்கவும் ரசிக்கவும் மகிழ்ச்சியாக வாழவும் உதவுகிறது கண் இல்லாதவர்களை குருடர் என்கிறோம் கண்களுக்கு ஏற்படும் ஆதத்தை தவிர்க்க வேண்டாமா எதையும் இழந்த பின்பு மீண்டும் பெறுதல் என்பது முடியாது மறக்க வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் அன்றாடம் தினம் தினம் பல்வேறு வகையான விபத்துகளை பார்க்கிறோம் கேட்கிறோம் காரணம் சொல்பவர் செய்ய முடியாது காரியங்கள் செய்பவர்கள் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதல்லவா பிரிவென்ஷன் பெட்டர் தன் கியூர் அதாவது வரும் காப்போம் என்ற இந்த பழமொழி சொல்லும் ஒரு கரீதாக வருகிறது ஒரு குளத்தில் மூன்று மீன்கள் வாழ்கின்றன வரும் முன் காப்போன் வரும்பொழுது காப்போன் வந்த மின் காப்போன் என்று இந்த மூன்று மீன்களும் வாழ்கின்றன அந்த குளத்தின் மீன்கள் நீங்கி மெகும் நேரத்தில் குளக்கரையை இன்று கொண்டு குளத்தின் உரிமையாளர் உதவியாளர்களிடம் நாளை காலை மீன் பிடிக்க வந்துவிடுங்கள் என்று கூறி சென்றார் அதை கேட்ட மீன்கள் உடனே வறுமுன் காப்போன் என்ற மீன் மற்ற மீன்களை பார்த்து நாம் இனிங்கி இருப்பது ஆபத்து நாம் வேறு குளத்திற்கு சென்று விடுவோம் என்று கூறியது அதற்கு மற்ற இரண்டு மீங்களும் நாங்கள் பிறகு வருகிறோம் நீ நீர் வேண்டுமானால் பொ உடனே சற்றும் தாமதிக்காமல் அந்த வருமுன் காப்போன் என்ற மீன் அந்த குளத்திற்கு நீர் வரும் வாய்க்கால் வழியாக உடலில் நீங்கி வேறு ஒரு குளத்திற்கு சென்று விட்டது மறுநாள் பொழுது இடிந்தது மீன் பிடிக்க ஆட்களும் வந்தனர் அதை பார்த்தவுடன் வரும் பொழுது காப்போன் என்ற மீன் வந்தபின் காப்போம் என்ற மீனை வா மீன் பிடிக்க வந்துவிட்டார்கள் மீனவர்கள் நம்மை பிடித்து சென்று விடுவார்கள் நாம் தப்பித்து வேறு குளத்திற்கு சென்று விடுவோம் என்று கூறியது ஆனால் வந்தபின் காப்போம் மீனோ நான் பிடிக்கும் பொழுது ஓடிக்கொள்கிறேன் மீ என்றது உடனே வரும்பொழுது காப்போன் என்ற மீன் சற்றும் தாமதிக்காமல் உடன் தும்பி குதித்து ஓடி வேறு குளம் சென்று விட்டது மீனவர்கள் வலையை நீக்கினார்கள் வளகில் வந்து வந்த வளையை வீசிய பிறகு வந்ததின் காப்போம் என்ற மீன் அங்கும் இங்கும் ஓடி தப்பிக்கலாம் என்று பார்த்தது முடியவில்லை வளவில் மாட்டிக்கொண்டது அதனால் தப்பிக்க முடியாமல் மாற்றிய மீன் சமைத்து உணவாக்கப்பட்டது மற்ற இரண்டு மீன்கள் தப்பித்து ஓடி சென்று விட்டன எனவே எதையும் பிறகு பார்ப்போம் பார்ப்போம் என்று இருக்க வேண்டாம் அவ்வாறு இருந்தால் நமக்கு பல்வேறு சங்கட்டங்கள் தான் வரும் விபத்து ஏற்பட்டு அதனால் இன்னல் படும் போது கவலைப்படுவதில் பயன் ஏதும் கிடையாது வரும் முன் காப்போம் என்ற மீனை போல் முன்னெச்சரிக்கையுடன் நாம் அனைவரும் செயல்படுவோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்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 Thank <laughs> you. ਨੰਨੇ ਮਨ ਕੋਲੇ ਮੇ அனைவருக்குடியில் இருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமினந்தி அடிகள் நாயனார் புராணம் அருணம்பி நமி நந்தி அடியார் கும் அடிய திருத்தொண்டத்தொகை விலக்கு விளக்கு நெய்ய சீருகெரி அமன் விடத்தே அட்டாவிடத்தே என்புணார் என்று அன்று விளக்கிரித்தான் நாதன் எழில் ஏம பேரோரார் அதிவன் நந்தே திருத்தொண்டர் திருவந்தாதி பையம்புறக்கும் தனி செங்கோலால் வளவர் ஒண்ணி திருநாட்டு செய்ய கமலத்தடம்பனையும் செடுநீர் தடமும் உடை உடைத்தாய் பொ அருமறை நூல் புரிந்த சீர புகழ் அதனால் ஏதும் பெருமை என் திசையும் எருவூர் ஏம பேரூரா ஏம போரூர் என்னும் சிவத்தலம் சோழர்களுக்குச் சொந்தமாகிய பொன்னி அமைந்து உள்ளது இந்த திருத்தலம் திருத்தலத்தில் அந்தனர்கள் வேள்விச்சாலையில் அருமையான பூசை மேடை மீது வெண்மணலை பரப்பி இடையிடையே செந்தியை வளர்த்து வேத பாராயணம் செய்வார்கள் இந்த திருத்தலத்தில் இத்தகைய சீரும் சிறப்புமிக்க தளத்திலே சைவ நெறியில் ஒருமைப்பட்ட அந்தனர் குளத்தில் வாழ்கவானவர் அந்தனர் ஆனம் என்பதற்கு இணங்கி அந்தனர் குளத்தில் நமி நந்தி அடிகள் நாயனார் தோன்றினார் இவர் எந்த நேரத்திலேயும் சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி வழிபட்டு வரும் பேறு பெற்றிருந்தார் இந்த நமி நந்தியடிகள் நாள்தோறும் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவாரூருக்கு சென்று புத்திடம் கொண்ட பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார் திருவாரூர் கோயிலில் திருமதிலுக்கு அருகி அறநெறி என்று ஓர் தனி கோயில் உண்டு அங்கு எழுந்திருக்கும் எம்பெருமானுக்கு அறநெறி அப்பர் என்று பெயர் நமிநந்தி அடிகளார் அறநெறி சன்னதியை அடைந்து அறநெறி அப்பறையும் அம்மரையும் பக்தி பெருக்கோடு வழிபட்டு வந்தார் ஒரு நாள் மாலை பொழுது அடிகளார் அறநெறி அப்பரை சேவித்து கொண்டிருந்தார் அங்கே விலக்கேற்றாமல் இருந்ததால் எங்கும் இருள் படர்ந்து இருந்தது ஒரே ஒரு விளக்கு மட்டும் என்னை தீர்ந்து போகும் நிலையில் சற்று மங்களாக எரிந்து கொண்டு இருந்தது எவரும் வராதது கண்டு அடிகளார் ஆலயத்து விலக்கேற்றி வைக்க நினைத்தார் தொலைவில் இல்ல தமது ஊருக்கு சென்று விலக்கேற்ற நெய் வாங்கி வருவதற்குள் பொழுது நன்றாக இருந்துவிடும் என்பதை உணர்ந்தார் நமநந்தி அடிகள் இப்படி இருக்கக்கூடிய காலம் ஆலயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள் சென்று அந்த இடத்தில இருக்கக்கூடிய தாயார் இடத்தில் அம்மா விளக்கு ஏற்றுவதற்கு கொஞ்சம் நெய் கொடு என்று பணிமண்புடன் கேட்டார் அந்த நாளிலே திருவாரூரில் சமணர்கள் சற்று அதிகமாகவே குடியேறி இருந்தார்கள் நமினந்தி அடிகள் விளக்கு ஏற்ற நெய் கேட்ட இல்லத்தில் இருந்தவர்களோ சமணர்கள் அப்படி இருக்க நெய் கொடுக்கவில்லை அந்த சமணர்கள் நமினந்தி அடிகளை பார்த்து எள்ளி நகையாடினார்கள் கையில் கணல் ஏந்தி ஆனந்த தாண்டவம் ஆடும் உங்கள் இறைவனுக்கு விளக்கு வேறு வேண்டுமா கணல் ஒளி ஒன்றே போதுமே அப்படியும் விளக்கேற்றத்தான் வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உமக்கு இருந்தால் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த குளத்து நீரை ஊற்றி ஏற்றுவதுதானே என்று அந்த சமணர்கள் எள்ளி நகையாடினார்கள் நமினந்தி அடிகளாரை பார்த்து சமணர்களின் இந்த கேலி வார்த்தையை கேட்டு நமினந்தி அடிகள் நெஞ்சம் உருக ஆலயத்திற்கு வந்து இறைவனை பணிந்தார் அறநிறியப்பணி எந்த பெருமானி சமணர்களால் ஐயனுக்கு இழிமொழிகள் ஏற்பட்டுவிட்டதே இவற்றை இந்த செவிகள் கேட்பதற்கு அடியேன் என்ன பாவம் செய்தேனோ நலம் தந்த நாதனி எனக்கு இன்று வந்த கவலையை மாற்றி அருளை மார்க்கம்தான் உள்ளதோ என்று நினைத்து கொண்டாராம் அந்த நேரத்திலே விண்வழி என்று சொல்லக்கூடிய ஆகாயத்திலே இருந்து பேசியது சரீரம் என்றால் உடம்பு அசிரீரி என்றால் உடம்பில்லாதது வார்த்தை மட்டும்தான் கேட்கும் அசிரீரியானது பேசுகின்றது அடிகளாரீ கவலைப்படாதே குளத்தினரை எடுத்து வந்து எனக்கு விளக்கு ஏற்றுவாயை என்று சிவபெருமான் திருவாக்கால் மலர்ந்து அருளினார் சிவபெருமானுடைய ஆணையை கேட்டார் இந்த நமினந்தி அடிகளார் அந்த அருள் வாக்கை கேட்டவுடனே அடிகளார் ஆனந்த பெருக்கோடு தேவாசிரிய மண்டபத்தை அடுத்து உள்ள சங்கு தீர்த்தம் என்னும் பெயருடைய திருக்குளத்தை நோக்கி ஓடினார் ஒரு சிறு பானையில் நீரினை கொண்டு வந்து ஊற்றினார் அந்த விளக்கானது ஜோதி போல அழகாக எரிந்தது உடனே திரியை தூண்டிவிட்டார் இது இறைவனுடைய கருணை என்று எண்ணி நீர் விட்டு ஏற்றிய விளக்கு நெய் நெய் விளக்கு ஒளியை விட பண் ஒளியோடு ஜோதியாக காட்சி தந்தது அந்த ஜோதியை கண்டவுடன் மேலிட அடியார் எல்லா விளக்குகளையும் இப்படியே அந்த குளத்து நீரை ஊற்றினார் அனைத்து விளக்குகளும் மங்களமாக பிரகாசமாக எரிந்ததை அடியார் எல்லையில் மகிழ்ச்சி பெருக்கோடு என்னது என்ன செய்கிறோம் என்பதை அறியாது பேரின்புகம் பூண்டு திகைத்து நின்றாராம் காலப்போக்கில் சமணர்களின் அக்கிரமத்திற்கும் ஒரு முடிவு காலம் வந்தது சமண சமயம் அழிந்தது சைவ நெறியானது தழைத்தது திருவண்ணீற்று பொன் ஒளி ஏம பேரூரை வெள்ளியம்பலம் விளங்க செய்தது அப்பொழுது சோழ நாட்டை ஆண்டு வந்த மன்னர் இந்த நமிநந்தி அடிகளின் திருத்தொண்டினையும் பக்தியினையும் கேள்விப்பட்டு கோயிலுக்கு நமி நந்தி அடிகளையே தலைவராக்கினார் அத்தோடு மட்டுமல்ல கோயிலின் திருப்பணி நடைபெறுவதற்காக வேண்டி பொண்ணும் பொருளையும் கொடுத்து உதவினார் அந்த அரசர் நமினந்தி அடிகளார் எம்பருமானுக்கு பெருவிழாக்கள் பல நடத்தி பெருமிதம் போன்றார் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குடி உத்தர திருவிழாவை அடிகளார் முன் நின்று மிகவும் சிறப்பாக நடத்தி வைத்தார் இந்த சமயத்திலே ஏமப்போரூரை அடுத்துள்ள மணலி என்ற ஊரில் ஆண்டுக்கொரு முறை திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருளுவது வழக்கம் தியாகேச பெருமானுக்கு மணலியில் பெருவிழா நடைபெறும் ஒருமுறை மணனியில் நடந்த தியாகேசர் விழாவிற்கு தொண்டர்களும் அந்த கலந்து கொண்டார்கள் நமநந்தி அடிகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பரமனின் அருளை பெற்றார் மாலையில் புற்றிடம் கொண்ட பெருமான் முன்பு போல திருவாரூர் கோயிலில் எழுந்தருளினார் அடிகளார் செம்பொன் தியாகேசர் பெருமானை வணங்கிவிட்டு இரவென்றும் பாராமல் அங்கிருந்து புறப்பட்டு ஏர் இல்ல தமது இல்லத்தை வந்து சேர்ந்தார் விழாவில் அனைத்து ஜாதி மத பேதம் இல்லாமல் அந்த விழாவில் கலந்து கொண்டோமி நம்முடைய உடலானது மாசுபட்டு விட்டது என்று கருதி வீட்டிற்குள் போக மனம் புறத்தை வெளியே படுத்து விட்டார் அப்பொழுது உள்ளிருந்து வந்த அம்மையார் தன்னுடைய கணவனார் வெளியே படுத்து உறங்குவது கண்டு அந்த அதிர்ச்சி அடைந்தால் சுவாமி நீங்கள் வெளியே படுத்து கொண்டிருக்கிறீர்களே காரணம் என்ன என்று வினவினாள் அந்த நேரத்திலே நமிநந்தி அடிகள் அந்த தாயாரிடம் பேசுகிறார் அம்மா திருவிழாவிற்கு சென்றிருந்தேன் அங்கு ஜாதி மதபேதமின்றி எல்லோரும் கலந்து இருந்தமையால் இந்த உடலானது தூய்மை கெட்டிவிட்டது என்று தண்ணீர் காய வைப்பதற்காக உள்ளே சென்றார் அதற்குள் அடிகளார் சோர்வின் காரணமாக திண்ணையில் சற்று கண் அயர்ந்து உறங்கினார் அந்த நேரத்தில் சிவபெருமான் கனவிலே ஒரு பேரொழியாக காட்சி தந்தார் பெரியோர்களே திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருமே என்னது சிவகணன்கள் தான் அப்படி இருக்கேன் உனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு எண்ணம் எழுந்தது இந்த உண்மையை நாளை திருவாரூர் வந்து காண்பா என்று பகவான் கனவிலே பேசி ஆசி கொடுத்தார் அந்தனரின் கனவு கலைந்தது அந்தனரின் கனவு கலைந்து எழுந்தார் தன்னுடைய தவற்றை உணர்ந்து குளிப்பதற்கு வருமாறு கணவனை அழைத்தால் அடிகளார் கனவிலே எம்பருமான் மொழிந்ததை தன்னுடைய மனைவியிடம் நான் கண்ட கனவினுடைய காட்சி இப்படி என்று கூறிக்கொண்டே குளிக்காமலேயே வீட்டிற்கு உள்ளே சென்று மறுபடியும் உறங்கினார் மறுநாள் பொழுது புலந்ததும் அந்தனர் பிரகாசிக்க திருவாரூருக்கு அந்த நகருக்குள் நுழையும் நகரில் உள்ள அனைவரும் சிவகன உருவத்தில் பேரொழி பிழம்பாகை ஜோதியினுடைய வடிவத்திலே திருவெண்ணீற்று மேனியோடு திகழும் காட்சியை கண்டு அளவிலாத மகிழ்ச்சி அடைந்தார் நமிநந்தி அடிகள் உடனே நெடுஞ்சான் கட்டையாக நிலத்தில் வணங்கினார் உடனே அனைவருமே சிவஸ்வரூப தோற்ற பொலிவு மாறி பழையபடியான திருவுருவத்தை அடைந்தார்கள் நமிழன்றி அடிகளார் திருக்கோயிலுள் சென்று எம்பெருமானி அடியன் செய்த பெரும்பழையை பொறுத்தருளது எந்தும் என்று பகவானை பிரார்த்தனை செய்தார் பிறகு அடிகளாருக்கு திருவாரூரை விட்டு செல்ல மனம் பெறவில்லை செம்பொன் தியாகேச பெருமானின் திருவடி கமலங்களிலேயே காலத்தை கடத்த எண்ணினார் அடிகளார் மனைவியாருடன் ஏம பேரூரை விடுத்து திருவாரூரையே தமது இருப்பிடமாக கொண்டார் பெரியோர்களே செம்பொன் தியாகேச பெருமானுக்கு பல திருத்தொண்டுகளை செய்து கொண்டு திருவாரூரிலேயே வாழ்ந்து நமினந்தி அடிகளார் இறுதியில் சிவபெருமானின் திருவடி நீழலை அடைந்து பேரின்பம் போண்டார் பெரியோர்களே நன்னு புகழ்மறையோர் வாழம ஏமப்பூர் நனந்தியடி அடிகருடி விளக்கு நல்கே வெண்ணய மணர்கள் விளக்க நீரல இளங்குமா நெறியாளர்கி கண்ணமலர் கொடக்கண் பொற்றடிகள் வாழக் காவலனாய் பணியந்தங்கள் கட்டுவி அந்நல்லருள் கண்டாரூரமர்ந்து கொண்டார்காணி எனும் ஆசினருள் அடைந்துள்ளாரீ அடியார்கும் அடிய தொடர்டன் இணைந்திருந்தார்கள்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 இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயமேவி ும் பரவும்ீதமது மலை தேனு சொ கூட்டும் தன்மையது திசையெங்கிலும் பரவும் கீதமது மலை தேனுடன் சுவை கூட்டும் தன்மையது எனும் இசையால் வசமாக இசைய சொல்லின் தொடரலே ஆனவே ராதம் அசை சொல்லின் தொடராலே ராகம் பாடல் அளவையை முறைப்படுத்த அமைந்ததே தாடம் அசை சொல்லின் தொடராலே ஆனவே ராகம் பாடல் அளவையை முறைப்படுத்த அமைந்ததே தாளனம் இசையின் பொருள் விளங்க பாடுதல்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 நேரங்கள் அனைவருக்கும் விடிய வணக்கங்கள் எழுந்திருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான